بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والسلام على أشرف وسيد المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم إلى يوم الدين மரியாதைக்குரிய உலமாக்களே மல்புக்குரிய பெரியோர்களே அன்புக்குரிய சகோதரர்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துவாஹி வரகாத்து கமலானுடைய அரைப்பகுதியை நிறைவு செய்து அதன் இறுதிப்பகுதியிலே காலடி எடுத்து வைத்திருக்கின்ற சந்தர்ப்பம் இதுல மகானுவ தாலா இதுவரை நாம் நோற்ற நோன்புகளை கபூல் செய்ய வேண்டும் நாங்கள் சொல் தொகைகளை கபூல் செய்ய வேண்டும் குரானையும் கபூல் செய்ய வேண்டும் என்ற இந்த சந்தர்ப்பத்திலே நான் ஆரம்பமாக துவா செய்கின்றேன் படிப்புக்குரிய பெரியோர்களே அன்புக்குரிய சகோதரர்களே பிரமலான் மாதம் என்பது மூமின்களுடைய பருவகாலம் சீசர் பருவகாலம் வந்துவிட்டால் வியாபாரிகள் நீங்கள் இரவு பகலாக சம்பாத்தியத்தில் ஈடுபடுவீர்கள் இரவை பகலாக்கி சம்பாத்தியத்தில் உழைப்பில் ஈடுபடுவீர்கள் வேளா வேலைக்கு சாப்பிடாமல் ஓய்வெடுத்துக் கொள்ளாமல் தூங்காமல் நீங்கள் சம்பாத்தியத்தில் ஈடுபடுவீர்கள் ஏனென்றால் பருவகாலம் சீசன் துனியாவுடைய வியாபாரிகளுக்கு சீசன் பருவகாலங்கள் இருப்பது போல அல்லாவு தாலா மருமையுடைய வியாபாரிகளுக்கு வருடா வருடம் ஒரு சீசனை வைத்திருக்கிறான் அந்த சீசன் தான் ரமலானுடைய காலம் ரமலானுடைய காலத்திலே மருமையுடைய வியாபாரிகள் ஆகிய மூமிங்கள் இரையடியார்கள் இரவு பகலாக அமல் செய்வார்கள் இரவை பகலாக்கி அமல் செய்வார்கள் இன்னொரு அண்ண வணக்க வழிபாடுகளில் அவர்கள் ஈடுபடுவார்கள் அந்த வகையிலே அலமதுல்லா இந்த ரமதானை பெற்றுக்கொண்ட நானும் நீங்களும் இந்த ரமதானிலே இதுவரை பல நற்காரியங்களிலும் நல்லமல்களிலும் வணக்க வழிபாடுகளிலும் இபாதத்துகளிலும் ஈடுபட்டிருப்போம் அவை அனைத்தையும் அல்லாஹ் மஹாலா கபூல் செய்து அருள் புரிவானாக படிப்புக்குரிய பெரியோர்களே அன்புக்குரிய சகோதரர்களே ரமதான் மாதத்துடைய சிறப்பை பற்றி சிந்திக்கின்ற போது அல்லாவுக்காக வசித்திருக்கிற காலம் இந்த காலம் அல்லாவுக்காக தாகித்திருக்கிற காலம் இந்த காலம் அல்லாவுக்காக ஆசாபாசங்களை துறந்து வாழ்கிற ஒரு காலம் இந்த காலம் என்று இந்த காலத்தை நாங்கள் வர்ணிப்போம் உண்மையில் இந்த ரமலானுடைய சிறப்புக்கு அது முக்கியமான ஒரு காரணம் எமது தவஹீதை எமது இமானை எமது எக்கையினை அல்லாவின் பால் இருக்கின்ற அந்த ஆழமான நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வகையிலே நாம் வசித்திருக்கிறோம் தாகித்திருக்கிறோம் சுகபோகங்கள் இருந்து ஆசா பாசங்கள் விலகி ஒதுங்கி வாழ்கிறோம் மேலாக இந்த ரமதானுடைய முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது அதை அல்லாஹு தாலா அல் குரானிலே சொல்கிறான் ஷஹூர் ரமதான் அல்லது குரான் இந்த ரமதான் மாதம் இருக்கிறதே இது புனித அல் குரான் இறக்கிய மாதம் இந்த மாதத்துடைய சிறப்புக்கு மகிமைக்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது இந்த மாதத்திலே அல்லாவுடைய கலாமான அல் குரான் இறக்கி அருளப்பட்டமை ஆகும் மனித சமுதாயத்தை இருளிருந்து விடுவித்து ஒளியின் பால் வந்த அந்த அல்லாவுடைய கலாம் இறக்கி அருளப்பட்ட மாதம் என்ற வகையிலே இந்த மாதத்துக்கு தனி சிறப்பு இருக்கிறது எனவே இது அல் குரானிய மாதம் அல்லாவுடைய கலாமுடைய மாதம் இது வகையுடைய மாதம் அந்த வகையிலே இந்த குரானை பற்றிய ஒரு புரிதல் ஒரு தெளிவு ஒரு விளக்கம் ஒரு பின்புலம் ஒரு பின்னணி ஒவ்வொரு இறை அடியாருக்கும் தேவைப்படுகிறது தமலான் மாதத்திலே உஸ்மான் ரஜி அல்லாஹின் அவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு குரானை முழுமையாக ஓதி முடிப்பார்கள் உஸ்மான் ரஜி அவர்கள் தமலான் மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு குரானை முழுமையாக ஓதி முடிப்பார்கள் இமாம் அவர்கள் ரான் மாதிலே மொத்தமாக அறுபது குரான்களை தமாம் செய்வார்கள் இமாம் அபு ஹனீபா ரஹிமதுல்லா அவர்களிடமும் இதே வழமை இருந்ததாக வரலாற்றிலே பார்க்கிறோம் நமது ஆரம்பகால செலவுகள் ரமதான் மாதம் வந்துவிட்டால் ஏனைய எல்லா காரியங்களை விட்டுவிட்டு முழுமையாக குரான் பக்கம் திரும்புவார்கள் இமாம் ஜூஹூரி ரஹ்மதுல்லா அவர்கள் ஹதீஸ் துறை அறிஞர் ஹதீசுகளை தொகுத்தவர் ஹதீசுகளை தொகுத்து மக்களுக்கு அறிவித்தவர் ஒரு மாபெரிய ஹதீஸ் துறை அறிஞர் ரமதான் மாதம் வந்துவிட்டால் இமாம் ரஹமவுல்லா அவர்கள் இப்பொழுது ரஹ்மோல்லா அவர்கள் ஹதீஸ்களை அறிவிப்பதை நிறுத்திவிட்டு முழுமையாக குரான் பக்கம் திரும்பிவிடுவார்கள் சொல்வார்களாம் இந்த ரமதான் மாதம் என்பது இன்னமாக குரான் குரான் மாதம் ஏழைகளுக்கு உணவு அளிக்கிற மாதம் இதுவல்லாத வேற எந்த அமலும் செய்யக்கூடிய மாதம் அல்ல என்று சொல்வார்களாம் ஒரு பிரபலமான ஹதீஸ் துறை அறிஞர் ரமலான் மாதம் வந்துவிட்டால் அவர்கள் முழுமையாக ஹதீஸ் அறிவிப்பை விட்டு ஒதுங்கி குரான் பக்கமாக திரும்புவார்கள் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம் நமது ஆரம்பகால தளவுகள் இரவு நேர தொழுகையிலே சிலபோது ஒரு நாளிலே ஒரு குரானை ஓதுவார்கள் சில போது மூன்று நாட்கள் செய்வார்கள் மற்றும் சில போது ஏழு நாட்களிலே குரானை ஹத்தம் செய்வார்கள் இன்னும் சிலர் பத்து நாட்களுக்கு ஒரு முறை அல் குரானை முழுமையாக ஓதி முடிப்பார்கள் இங்கே ஒரு கேள்வி பிறக்கும் பொதுவாக ரசூ சல்லா வழிகாட்டலின் படி ஒரு குரானை மூன்று நாட்களுக்குள் ஓதி முடிக்கக்கூடாது அப்துல்லா பின் அம்ருபில் அன்புமா அவர்களுக்கு சல்ல அல்ல வழிகாட்டலின் அடிப்படையிலே குறைந்தபட்சம் குரானை ஒருமுறை முழுமையாக ஓதி முடிப்பதற்கு மூன்று நாட்களாவது எடுக்க வேண்டும் மூன்று நாட்களுக்குள் குரானை ஓதி முடித்தால் அவசர அவசரமாக ஓதுவார் அதன் காரணத்தினால் குரானை அவர் திருத்தமாக ஓதமாட்டார் ராகமாக ஓதமாட்டார் ஒழுங்காக ஓதமாட்டார் எனவே இந்த வகையில் எமது ஆரம்ப கால தளவுகள் இப்படி குரானை ஓதி இருக்கிறார்களே இமாம் முறை ரமதானில் ஓதி முடித்துள்ளா அவர்களிடமும் இந்த பழக்கம் இருக்கிறது உஸ்மான் அவர்களே ஒரு நாளைக்கு ஒரு குரானை ரமதானிலே ஓதி இருக்கிறார்களே இதற்கு என்ன விளக்கம் இமாம் இப்படி ரஜப் அஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் சிறப்பான நாட்களில் ரமதான் போன்ற சிறப்பான நாட்களில் லெயலத்துள் கதிரை எதிர்பார்த்து நிற்கின்ற நாட்களில் சிறப்பான இடங்களில் மக்கா மதீனா முதலான சிறப்பான இடங்களில் விசேஷமான நாட்களில் குரானை எவ்வளவு அதிகமாக ஓத முடியுமோ அவ்வளவு அதிகமாக ஓதுவது தடை செய்யப்பட்டதல்ல அது வரவேற்கத்தக்கது ஆனால் வழமையாக குரானை அவசர அவசரமாக ஓதி முடிக்கக் கூடாது ஆறுதலாக அமைதியாக நிதானமாக ஓத வேண்டும் ஏனென்றால் குரானை ஓத வேண்டும் அதை தரத்தீலாக ஓத வேண்டும் ராகளை கிரக வேண்டும்ல்ல வழ வழ என்றுமன்ன குரான் பழை ராகலையோ அவர் எங்களை சேர்ந்தவர் அல்ல என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹல்ல அவர்கள் எனவே அந்த வகையிலே குரானை வழமையாக து போது அமைதியாக ஓத வேண்டும் ஆறுதலாக ஓத வேண்டும் திருத்தமாக ஓத வேண்டும் ஆனால் ரமதான் போன்ற காலங்களில் சிறப்பான நாட்களில் சிறப்பான இடங்களில் மக்கா மதீனா போன்ற பூமிகளில் ஹஜ்ஜியுடைய காலத்தில் உமராவுக்கு சென்றிருக்கிற சந்தர்ப்பத்தில் கதிரை எதிர்பார்க்க இருக்கின்ற இறுதி பத்து முதலான நாட்களிலே குரோஆனை எவ்வளவு அதிகமாக ஓத முடியுமோ அவ்வளவு அதிகமாக நாங்கள் ஓதக்க அமைப்பட்டு நமது ஆரம்ப கால தளவுகள் அல் குரானை அதிகமாக ஓதியது போலவே அல் குரானுடைய கருத்துக்களையும் உள்வாங்கினார்கள் அல் குரானினால் தாக்கம் பெற்ற நிலையை தான் அல் குரானை ஓதினார்கள் குரான் சொல்கிறது அப்பலா அல் குரான் அஃபாலு அவர்கள் குரானுடைய ஆயத்துக்களை சீர்தூக்கி பார்க்கவில்லையா சிந்தித்து பார்க்கவில்லையா அதன் கருத்துக்களை அவர்கள் விளங்கவில்லையா அவருடைய உள்ளத்திலே பூட்டு போடப்பட்டிருக்கிறதா தாளிடப்பட்டிருக்கிறதா என்று அல்லாஹ் மஹாலா கேட்கிறார் குரான்ற்காக இறங்கிப்பட்டது போலவே விளங்குவதற்காக இறங்கி இருக்கிறது கிதாபுன் அல்பாம் இந்த முபாரக்கான வேதத்தை நபியே உங்களுக்கு நாங்கள் எதற்காக இறங்கி இருக்கிறோம் என்று சொன்னால் இதனுடைய வசனங்களை மக்கள் சிந்திக்க வேண்டும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் இதன் கருத்துக்களை உள்வாங்க வேண்டும் அறிவுள்ளவர்கள் இந்த குரானு கூடாக படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த குரானை அல்லா இறக்கி இருப்பதாக அல் குரான் சொல்கிறான் அந்த வகையில் பல்புக்குரிய பெரியவர்களே அன்புக்குரிய சகோனை ஓதக்கடமை திருத்தமாக இருக்கிறோம் ராகமாக ஓத கடமைப்பட்டிருக்கிறோம் இரவெல்லாம் பகலெல்லாம் கண்குளிர ஓத கடமைப்பட்டிருக்கிறோம் அதே போல குரானை விளங்குகின்ற பெரிய ஒரு கடப்பாடு நமக்கு இருக்கிறது இந்த புனித ரமதான் மாதம் குரானிய மாதம் குரானுடைய நோக்கங்கள் என்ன குறிக்கோள்கள் யாவை குரானுடைய உள்ளடக்கம் என்ன குரான் சொல்லும் செய்தி யாது என்பதையாவது குறைந்த நாம் தெரிந்த நிலையில் குரானை உதவ வேண்டும் குரான் குரானுடைய குறிக்கோள்கள் அப்செக்டிவ்ஸ் பற்றி நமது சரியா அறிஞர்கள் பேசியிருக்கிறார்கள் குரானுடைய முதலாவது நோக்கம் குரான் இறக்கி வல்லப்பட்ட நோக்கங்களிலே பிரதானமான ஒரு நோக்கம் உலக நோக்கை மக்களுக்கு விளங்கப்படுத்துவது இறைவன் வாழ்வுபஞ்சம் மனிதன் இந்த அம்சங்கள் தொடர்பான உண்மைகளை மனிதர்களுக்கு விளக்குவது குரானுடைய முக்கியமான ஒரு குறிக்கோள் இதனை ஆங்கில மொழியிலே வேர் என்று சொல்வார்கள் தமிழிலே உலக நோக்கு என்று சொல்வோம் அந்த வகையில் மூன்று அடிப்படையான கோட்பாடுகளை குரான் விளக்கப்படுத்துகிறது அந்த மூன்று கோட்பாடுகளுக்கு கூட இந்த உலக நோக்கை நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஒன்று தவணை இரண்டாவது மூன்றாவது மகாத் அல்லது என்ற கோட்பாட்டை விளக்குவதற்கூடாக இறைவனை பற்றிய அடிப்படையான உண்மையை குரான் சொல்கிறது இறைவன் இருக்கிறான் அவன் ஒருவன் அவனே வழி வழிபடத் தகுந்தவன் என்பதற்கான எல்லா ஆதாரங்களையும் குரான் முன்வைக்கிறது இரண்டாவதாக நிச்சயமாக இந்த உலகத்துக்கு வகை தேவை இறை வழிகாட்டல் தேவை தேவை்கள்தாரங்கள் என்ன என்பதை அல் குரான் அற்புதமாக விளக்குகிறது மூன்றாவதாக மன்னத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது மறுமை இருக்கிறது அதற்கான ஆதாரங்கள் என்ன என்பதை அல் குரான் அற்புதமாக விளக்குகிறது உதாரணமாக சூரா யாசினை எடுத்துக் நான் நினைக்கிறேன் பூமின்கள் முஸ்லிம்கள் அதிகமாக ஓதுகிற ஒரு சூரா தான் சூரா எல்லோரும் போல மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறார்கள் சூரா யாசினை கல்முல் குரான் குரானுடைய வேலையிலே இருப்பவருக்கு நீங்கள் சூரா ஓதுங்கள் ஓதிக் காண்பீர்கள் என்று சொன்னார்கள் இந்த அளவு சூரா யாசினுக்கு ஏன் முக்கியத்துவம் யாசின் யாசின் என்பது கேட்கும் பிறகு சுருஜாகும் என்பதுதான் இஸ்லாத்து அடிப்படையான கோட்பாடுகளை வழங்கப்படுத்துகிறது அல்லா இருக்கிறான் அவன் ஒருவனே அவனே வணங்கி வழிபட தகுந்தோன் என்பதற்கான ஆதாரங்களை சொல்லிக் கொண்டு போகிறது இரண்டாவதாக இந்த முகமது நிச்சயமாக அல்லாவுடைய தூதர்தான் என்பதற்கான ஆதாரங்களை முன்வைக்கிறது மூன்றாவதாக இந்த மவுத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது மவுத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கை தான் வாழ்க்கை என்பதை சொல்கிறது சூரா யாசீனுடைய ஆரம்ப வசனங்களை பாருங்கள் யாசின் யாசின் அரபு அரிச்சுவே அரபிக் அல்பபெட்ல இருக்கக்கூடிய ரெண்டு சொற்கள் ஏ சீன் அலி ப த இவற்றிலே வருகிற அந்த தொடர்நிலை வருகிறான் யாவும் அல்ல என்ன சொல்கிறான் இந்த குரான் இருக்கிறதே இந்த குரான் அரபிகளே குரேசியர்களே நீங்கள் பேசுகிற மொழியில் உள்ள குரான் உங்களது அரபு அரிச்சுவடியை அடிப்படையாக கொண்டு திறக்கப்பட்ட குரான் வித்தியாசம் எதுவும்லை ஆனால் உங்களுடைய மொழியிலே இறக்கிவரப்பட்ட இந்த குரான் உங்களது அரபு அரிச்சுவடியிலே அமைந்த இந்த குரான் எவ்வளவு அற்புதமானது என்பதை பாருங்கள் ஹக்கீம் இந்த ஞானம் உள்ள மீது சத்தியமாக இன்ன கிழம நபியே நீங்கள் நிச்சயமாக அல்லாவுடைய தூதர்கள் ஒருவராக இருக்கிறீர்கள் அல்லா சுரா முஸ்தீம் நீங்கள் நேரான பாதையிலும் இருக்கிறீர்கள் இந்த முகம்மத் சல்லாஹாம் அவர்கள் அல்லாவின் தூதர் என்பதற்கு இந்த குரான் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார் இந்த குரானை போல இந்த குரான் போல ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள் இந்த குரானில் இருக்கிற பத்து ஆயத்தை கொண்டு வாருங்கள் குறைந்தபட்சம் ஒரு ஆயத்தையாவது நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் குரானில் சவால் விடுக்கிறான் இதுவரைக்கும் அந்த சவால் எவராலும் முறியடிக்கப்படவில்லை அல்லாஹ் சொல்கிறான் இந்த குரான் நிச்சயமாக இந்த முகம்மத் சல்ல அல்லாஹர்கள் அல்லாவின் தூதர் என்பதற்கு சாட்சியாக இருக்கிறது இந்த குரானை படியுங்கள் பாருங்கள் கருத்துக்களை பாருங்கள் நிச்சயமாக இது மனிதாக்கமாக இருக்க முடியாது மனிதர்களால் சொல்லப்பட்ட வாக்குகளாக இருக்க முடியாது அந்த வகையில் இந்த முகமது சல்ல அல்லாஹர்கள் ஒரு சாதாரண மனிதராக இருக்க முடியாது அல்லாவின் தூதராகவே இருக்க முடியும் என்பதற்கு ஆதாரமாக இந்த குரான் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார் இவ்வாறு ஆரம்பிக்கிற சூரா யாஸ்தீன் அதனை தொடர்ந்து அல்லா இருக்கிறான் அவன் ஒருவனை என்பதற்கான விஞ்ஞான பூர்வமான தடுக்க ரீதியான ரீதியான ஆதாரங்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டு போகிறது ஆனால் சூரா யாஸ்தீன ஒருவர் இந்த பார்வையோடுதான் சூரா யாஸினை ஓதுகிறாரா இந்த நோக்கோடுதான் சூரா யாஸினை ஓதுகிறாரா என்பதை நாம் சிரித்து பார்க்க வேண்டும் ஏன் சக்கர்த்துடைய நிலையிலே இருக்கிற ஒருவருக்கு சூரா நாம் ஓதுகிறோம் எமது துவா என்ன நல்ல அழகான முறையில் ஆக்கியாக எமது முடிவுகள் நல்ல முறையில் அமைய வேண்டும் என்று துவாக்கிறோம் கலிமாவோடு எமது ரூ பிரிய வேண்டும் ஈமோடு எமது ரூ பெரிய வேண்டும் என்று துவா கேக்கிறோம் எனவே ஒருவர் சக்கராத்து வேலையில் இருக்கிற போது அவருடைய ஈமான் பசுமையாக இருக்க வேண்டும் சூறாயாசினை கேட்கிற நேரத்திலே அவர் புரிகிறார் உண்மை இருந்த முகமது சல்லாவுடைய அல்லாவுடைய தூதர் தான் நிச்சயமாக அல்லா இருக்கிறான் அவன் ஒருவன் தான் அவனே வழங்கி வழிபட தகுந்தவன் நிச்சயமாக மறுமையுண்டு இருக்கிறது அங்கு விசாரணை இருக்கிறது இந்த உண்மைகளை எல்லாம் அவர் சூறாயாசினை கேட்கிற போது விளங்கிக் கொள்கிறார் கிளகிக்கிறார் எனவே ஈமானோடு இஸ்லாத்தோடு நம்பிக்கையோடு இந்த உலகத்தை விட்டு பிரிகிற வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது இந்த வகையில் தான் சக்கராத்து வேளையிலே இருக்கிற ஒருவர் மீது நாங்கள் சூறாயாசினை ஓத வேண்டும் என்று வழிகாட்டி இருக்கிறார்கள் இந்த அளவுக்கு குரானுடைய நோக்கங்களை குறிக்கோள்களை நாம் புரிந்து வேண்டிய அவசியம் தேவை இருக்கிறது அவர்களே குரான் எங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் குரானுடைய ஆயத்துக்கள் வத்தனங்கள் சொல்லுகிற கருத்துக்கள் எமது உள்ளத்திலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் நிலையில் குரானை நாங்கள் ஓத வேண்டும் இல்லா இந்த குரானை நாங்கள் ஒரு மலையின் மீது இறக்கினால் அந்த மலை கூட அல்லாவின் அச்சத்தின் காரணமாக தவிடு கொடிய போய்விடும் சுக்கு போய்விடும் என்று அல்கிறது சாதாரண தாவரத்திலே செடிய குரான் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஆய்வு நடந்தது ஐந்து செடிகளை நட்டினார்கள் ஐந்து செடிகளை நட்டினார்கள் ஒரு செடிக்கு பக்கத்திலே குரானுடைய வசனங்கள் ஒளிப்பதிவு செய்யப்பட்டு ஒளிபரப்பப்பட்டது அடுத்த செடிக்கு பக்கிலே அரபு மொழியிலே சில சாதாரண வசனங்கள் ஒளிப்பதிவு செய்யப்பட்டு ஒளிபரப்பப்பட்டன மூன்றாம் செடிக்கு பக்கத்திலே அதாவது சங்கீதம் ஒளிபரப்பப்பட்டது நான்காவது செடிக்கு பக்கத்திலே அந்த செடியை ஏசுகின்ற சில வசனங்கள் ஒளிபரப்பப்பட்டன ஐந்தாவது செடி சும்மா விடப்பட்டது குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த ஐந்து செடிகளையும் ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்த போது ஏசி வளர்ந்த செடி செ மோசமான வசனங்களை கேட்டு வளர்ந்த செடி செத்து விட்டது ஒளிபரப்பப்படாத செடி சாதாரணமாக வளர்ந்தது சங்கீதத்தை கேட்ட செடி ஓரளவு புத்துணர்ச்சி பெற்று வளர்ந்தது அரபு மொழியிலே சாதாரண வசனங்களை கேட்ட செடியும் ஓரளவு வளர்ந்தது குரானுடைய வசனங்களை தொடர்ந்து செவிமடுத்து வளர்ந்த அந்த செடி தாவரம் மாத்திரம் எழுபது வீதம் அதிகமான வளர்ச்சியை கண்டது இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அல் ஜசீரா பிரபல தொலைக்காட்சி கூட இந்த ஆய்வு முன்வைக்கப்பட்டது மாத்திரமல்ல துருக்கியில் நடந்த ஒரு சர்வதேச மாநாட்டிலே இந்த ஆய்வின் முடிவுகள் முன்வைக்கப்பட்டன ஒரு தாவரம் கூட குரானுடைய வசனங்களை கேட்கிற போது தாக்கம் அடைகிறது தாக்கம் நேர்மறையான தாக்கம் ஒரு தாவரத்தில் கூட ஏற்படுகிறது மலையில் ஏற்படுகிறது சடத்தில் ஏற்படுகிறது ஆனால் இந்த மனிதன் மாத்திரம் அல்லாவுடைய கலாமை கேட்டு உணர்ச்சி பெறாமல் இருக்கிறான் என்றால் தாக்கம் பெறாமல் இருக்கிறான் என்றால் பாதிக்கப்படாமல் இருக்கிறான் என்று சொன்னால் அது எவ்வளவு அவலமானது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர்களே அந்த சஹாபாக்களும் குரானை ஓதினார்கள் நாங்களும் குரானை ஓதுகிறோம் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்பதை நீட்டி பார்த்ததற்கு பொருத்தமான சந்தர்ப்பம் இது எடுத்துவிட்டால் அழ ஆரம்பித்து விடுவார்கள் அவருடைய கண்கள் ஆரம்பித்து விடும் அதனால் அவர்களுக்கு தொடர்ந்து ஓத முடியாமல் போய்விடும் அந்த அளவுக்கு குரானை அல்லாவுடைய கலாமை கையில் சுமந்து விட்டால் அவருடைய உணர்வுகள் எல்லாம் அப்படியே தலைகளாக மாறிவிடும் இத்தகைய ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு உறவை குரானோடு நமது ஆரம்ப கால மனிதர்கள் வைத்திருந்தார் சிந்திப்பார்கள் இப்படி அவர் ரத்தி லா்கள் ஒரு நாள் குரானை எடுக்கிறார்கள் கையிலே ஏந்துகிறார்கள் ஒரு குரான் ஓதுகிறார்கள் அந்த மருமையிலே பிரபுல் எழுந்து நிக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே எப்படி இருக்கும் என்ற அந்த ஆயத்தை ஓதிய போது அவர்கள் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டார்கள் தொடர்ந்து அவர்களால் ஓத முடியாமல் போய்விட்டது பிரபுல் ஆலமீனான அல்லாவுக்கு முன்னால் மனிதர்கள் எல்லோரும் திரண்டு நிற்கின்ற அந்த நாள் பற்றிய அந்த வசனத்தை ஓதியவுடன் இபின் உமர் ரவி அல்லால் தொடர்ந்து ஓத முடியாமல் போய்விட்டது எத்தகைய ஒரு உணர்ச்சி பூர்வமான உறவை குரானோடு அவர்கள் வைத்திருந்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் சந்தர்ப்பத்திலே இபின் உமர் ரவி அல்ல ஒரு குரான் ஆயத்தை நினைவுபடுத்துகிறார்கள் ஒரு கோழையில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து வாயில் வைத்து குடிக்க பார்த்த நேரத்திலே திடீரென்று குடிப்பதை நிறுத்திவிட்டு ஆரம்பித்து விட்டார்கள் எனக்கு ஒரு குரான் ஆயத்தின் ஞாபகம் வந்தது அதனால் என்னால் தண்ணீர் குடிக்க முடியாமல் இருக்கிறது எந்த குரான் ஞாபகப்படுத்தினைன் அவர்களுக்கும் அவர்கள் மறுமையிலே விரும்பக்கூடிய ஆசைப்படக்கூடியவற்றுக்கும் இடையிலே ஒரு திரை ஏற்படுத்தப்படும் அதாவது ஒருவர் சாப்பிட விரும்புவார் ஆனால் சாப்பிட முடியாது தாகம் வரும் குடிக்க விரும்புவார் குடிக்க முடியாது மறுமையிலே அந்த நிலை எனக்கு வந்தால் நான் என்ன செய்வேன் இப்போது தாகம் வருகிறது தண்ணீரை எடுத்து பருகிறேன் நாளை மறுமையில் தாகம் வரும் தண்ணீர் பருக விரும்புவேன் ஆனால் தண்ணீர் பருக முடியாமல் தடுக்கப்பட்டால் எனது நிலை என்ன பசிவரும் சாப்பிட விரும்புவேன் ஆனால் சாப்பிட முடியாத நிலையில் ஏற்பட்டால் எனது நிலைமை என்னவாகும் என்று அவர்கள் உணர்ச்சி பூர்வமான உறவை அந்த மக்கள் குரானோடு வைத்திருந்தார்கள் என்று சிந்திப்பாரு நாங்கள் என்று குரானை ஓதிக்கொண்டு போகிறோம் அல்ல அதற்குரிய சவாபை தருவான் தர்மனே குரானை ஓதுவதே பெரிய சவாபை தரக்கூடியது குரானிலே ஒரு எழுத்த ஓதினால் முப்பது நன்மைகள் கிடைக்கும் அலி பிளா மீம் என்று ஒரு ஓதினால் முப்பது நன்மைகள் பதியப்படும் সাল্লাল্লাহু আলাইহি ওয়া সাল্লামের কাআন উত্রবাদத்தை தnderukkarargal man kara harfum min kitabillah kutubatu lahu hasana wal hasanatu bi ashr amthaliha la aqulu alif lam mim harfun vahid bal alifun harf wa lamun harf wa mimun harf nanmai kidaikum anal adak adutha kattamaga inga qur'an emud ullathile emud vaarkayile or saakate erpadutha vendum edirigalude ullangalile alquran adirve erpaduthiyadu udharanamaaga al walid ibn al mugira எதிர்த்தவர் எதிர்த்தவர் நபியை கடுமையாக எதிர்த்தவர் குரானுடைய கேட்கிறார் அதிர்ந்து விடுகிறார் அந்த வசனங்களை அவர் வர்ணிக்கிறார் குரானை அவர் வர்ணிக்கிறார் இந்த குரான் அற்புதமானது இந்த வசனங்களை வேறு எந்த மிகைக்க முடியாது என்று அல் வலித் இபுலுல் என்ற அந்த முஷ்ரிக் குரானை வர்ணிக்கிறார் இபுல் ரபி ஆத்பா இபு ரபியா என்ற ஒருவர் இருந்தார் இஸ்லாசை கடுமையாக எதிர்த்தவர் சல்லாசி மக்களை கடுமையாக எதிர்த்தவர் அவர் குரானுடைய வசனங்களை கேட்டுவிட்டு சொன்னார் இந்த குரான் இருக்கிறது இது சூன்யமும் அல்ல இது மந்திரமும் அல்ல இது கவிதையும் அல்ல எதுவும் அல்லாத மற்றொன்று இது அற்புதமானது என்று சொன்னார் எதிரிகள் இஸ்லாத்து குரானுடைய வசனங்களால் பாதிக்கப்பட்டார்கள் தாக்கமடைந்தார்கள் உணர்ச்சி வசப்பட்ட நாம் பார்க்கிறோம் உமர் குல் ஹப்தாப் ரஜி அல்லா எடுத்துக்கொள்ளுங்கள் உமர் குல் ஹத்தாப் ரஃபி அல்லாஹன் அவர்களை பற்றி ஆரம்ப காலத்தில் என்ன சொன்னார்கள் தெரியுமா லாயுஸ்லிமோ ாலும்ஸ்ல மாட்டார் அந்த அளவுக்கு இஸ்லாத்துடைய பரம எதிரியாக வைரியாக இருந்தவர்கள் தான் இந்த உமர் ரபியல்லாவின் அவர்கள் ஆனால் தன்னுடைய சகோதரி உடைய வீட்டுக்கு செல்கிறார் சில குரான் வசனங்களை கேட்கிறார் தாக்கடைகிறார் அசூல் சல்ல கொலை செய்வதற்கொண்டு சென்ற குரானுடைய தாக்கமடைந்து சென்று இஸ்லாத்தையை தழுவுகிறார் அந்த அளவுக்கு அற்புதமான மிக தாக்கத்தை ஏற்படுத்த வல்ல ஒரு வேத நூல் இந்த குரான் எண்ணிலே எங்களது மனைவி எமது பிள்ளைகளிலே அனைவரிலும் தாக்கத்தை ஏற்படுத்த கூடிய வண்ணம் இந்த குரான் அணுகப்பட வேண்டும் பார்க்கப்பட வேண்டும் அத்தகைய ஒரு கடற்பாடு நமக்கு இருக்கிறது குறிப்பாக குரான் குரானிய மாதமான இந்த மாதத்திலே குரானை நாம் ஓதுகிறோம் ஓதுகிற சந்தர்ப்பங்கள் எல்லாம் இத்தகைய தாக்கமுற்ற நிலையிலே குரானை ஓத வேண்டும் பகதாது ஒரு பிரபலமான கொள்ளை தலைவர் இருந்தார் அவருடைய பேர் புதைலிபுயா பிரபலமான ஒரு கொள்ளை அதன் தலைவர் தான் புதைலிபுணி அய்யா இவரை யாராலும் அடக்க முடியாது ராணுவத்தாலோ நாட்டுடைய பாதுகாப்பு பிரிவாலோ இந்த புதைலிபுணி அயாவை எதுவும் செய்ய முடியாது அவ்வளவு பயங்கரமான ஒரு கொள்ளை கோஷ்டின் தலைவர் ஒரு நாள் ஒரு செய்தி வருகிறது ஒரு காடு அந்த காட்டு நடுவிலே ஒரு குடிசை அந்த குடிசைக்கு பக்கத்திலே ஒரு மரம் அந்த மரத்துக்கடையிலே ஒரு பெருமதியான புதையல் இந்த புதையலை யாரும் அணுக முடியாது ஏனென்றால் பக்கத்தில் இருக்கிற குடிசை ஒரு பெரியார் இருக்கிறார் அவர் இரவு பகலாக குரானை ஓதிக் கொண்டிருப்பார் இரவிலே தூங்க மாட்டார் எனவே அந்த புதையலை யாரும் அணுக முடியாது என்ற செய்தி புதையல் மொழியாவுக்கு கிடைக்கிறது புதையார் சொல்கிறார் யாரும் செல்ல வேண்டாம் நான் நேரடியாக போய் அந்த புதையலை அபகரித்து வருகிறேன் ஒருநாள் இரவு போகிறார் காட்டை நோக்கி போகிறார் குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறார் சொல்லப்பட்டவாறே குடிசை இருக்கிறது அதன் பக்கத்திலே ஒரு மரம் நிற்கிறது மெதுமெதுவாக அந்த மரத்தை நோக்கி நெருங்குகிறார் நடுநிசி நேரம் அங்கே அந்த பெரியவர் சொல்லப்பட்டவாறு குரான் அந்த மரத்தை நெருங்குகிற போது என்ன அலம் அடிவில் அல்லாவை நினைத்து அல்லாவை நினைத்து அஞ்சு பயந்து திருந்துகிற நேரம் மாறுகிற சந்தர்ப்பம் இன்னும் ஈமான் கொண்டவர்களுக்கு வரவில்லையா வரவில்லையா என்று சொ அந்த ஆயத்தை அந்த பெரியார் தன்னை மறந்து ஓதிக்கொண்டிருக்கிறார் காதுகளிலே இந்த வசனம் நுழைகிறது உள்ளத்தில் போய் பாய்கிறது உள்ளத்திலே ஒரு அதிர்வை ஏற்படுத்துகிறது ஈமான் கொண்ட மக்களுக்கு அல்லாஹுவை நினைத்து அஞ்சு பயந்து திருந்து திருந்த கூடிய இன்னும் வரவில்லையா என்ற கருத்தை தருகிற அந்த ஆயத்தை கேட்ட புதையாத் அந்த திருட்டு கோஷ்டியின் கொள்ளை கோஷ்டியின் அந்த தலைவர் அங்கு மிகப்பெரிய ஒரு அழிவுக்கு உட்படுகிறார் தன்னை மறக்கிறார் அந்த பெரியாருக்கு முன்னால் போய் விடுகிறார் தேம்பி தேம்பி அருகிறார் பெரியார் ஆச்சரியத்தோடு என்ன மகனே உனக்கு என்ன பிரச்சினை என்று கேட்கிறார் உண்மையை சொல்கிறார் நான் ஒரு திருடன் நான் தான் புதை ஐயா பகதாதிலே இருக்கிற மிகப்பெரிய கொள்ளை கோஷ்டின் தலைவன் நான் இந்த உங்களது குடிசைக்கு பக்கத்திலே இருக்கிற மரத்துக்கு கீழே இருக்கிற புதையலை அபகரிப்பதற்காக வந்தவன் நீங்கள் இந்த குரான் ஆயத்தை ஓதிக்கொண்டிருந்தீர்கள் இந்த குரான் ஆயத்தின் எனது உள்ளத்திலே தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டது நான் திருந்த வேண்டும் நான் மாற வேண்டும் நான் நல்லாவை நினைத்து பயன்படுகிறேன் அஞ்சுகிறேன் ஆனால் நானும் பெரிய பாவி நான் செய்யாத எந்த பாவும் இல்லை எனக்கு சௌபா இருக்கிறதா எனக்கு மன்னிப்பு இருக்கிறதா என்று கலர்கிறார் அழகிறார் பெரியார் ஆறு சொல்கிறார் போதனை செய்கிறார் பிறகு சொல்கிறார் அவ்வளவு கிதாபுல்ல அல்லாவை நோக்கிய இந்த பயணத்திலே நீ முதலாவது கையில் வேண்டியது அல்லாவுடைய இந்த கலாமான குரானை என்று தன் கையிலே இருக்கிற அந்த குரானை உதயலுமே கையில் கொடுக்கிறார் அந்த கொள்ளக்கோட்டின் தலைவனுடைய கையில் கொடுக்கிறார் கொடுத்து சொல்கிறார் உனது பயணத்தை ஆரம்பி என்று உதவி பிணக யார் அந்த காற்றிலிருந்து அந்த குடிசையில் இருந்து அந்த முஸ்தபை சுமந்து கொண்டு எங்கும் செல்லவில்லை தான் ஒளிந்து வாடும் குகைக்கு செல்லவில்லை நண்பரைகளை நோக்கி செல்லவில்லை அந்த இடத்தில் அவர் மக்காவை நோக்கி பகுதாதில் இருந்து மக்காவை நோக்கி தனது பயணத்தை ஆரம்பிக்கிறார் குரானை ஓதியாறு தேம்பி தேம்பி அழுதால் குரானை ஓதியவாறு குரானுடைய கருத்துக்களை உள்வாங்கியவாறு விளங்கியவாறு அவர் மக்காவை நோக்கி செல்கிறார் இறுதியிலே ஹரமில் போய் தஞ்சம் போகிறார் சுபஹான் எவராலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு கொள்ளை தலைவராக இருந்த புதையலிபுனையார் அல்லாவுடைய கலாமோடு ஏற்பட்டு இருக்கமான இந்த தொடர்பின் விளைவாக இறுதியிலே ஹரம் ஷரீஃபுடைய மாறி இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார் இதுதான் குரான் குரான் இப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சுபஹான் இந்த தாக்கம் இந்த மாற்றம் குரானை ஓதுக்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் ஏற்பட வேண்டும் ஒவ்வொரு இல்லத்திலும் ஏற்பட வேண்டும் இல்லாத போது குரானை கிளிப்பிள்ளை போல ஓதி ஓதி இருப்பது மாத்திரம் போதுமானதல்ல எமது ஆரம்பகால மனிதர்களே சஹாபாக்களே தாபியன்களிலே அதுபாபு தாபியன்களே தலப்புகளிலே எமது இமாம்களிலே இந்த குரான் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியதோ அந்த தாக்கம் என்னும் உங்களிலும் வர வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது அவர்களே எனவே குரானை ஓதுகிற நாங்கள் ராகமாக ஓதுகிற நாங்கள் திருத்தமாக ஓதுகிற நாங்கள் உணர்ச்சி பூர்வமாக ஓதுகிற நாங்கள் குரானுடைய கருத்துக்களை உள்வாங்கி தாக்கம் பெறக்கூடிய நிலையில் குரானைகளாக நாங்கள் மாற வேண்டும் யூசுப் இஸ்லாம் கிறிஸ்டிவன் பிரபலமான பொப்பிசை பாடகர் அவர் இஸ்லாத்தை தழுவினார் என்று சொன்னால் குரான் தான் காரணம் சூரத்து புகாவுடைய வசனங்களை கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது அதன் விளைவு அவர் பொப்பிசை குரான நிலைக்கு வந்தார் இலங்கைக்கு நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி ஆரம்பத்திலே கெஸ்டிவன் வந்த போது அவருக்கு பெரிய ஒரு வரவேற்பு கொடுக்கப்பட்டது இலங்கையிலே இந்த ரூபாயினி வந்த ஆரம்ப காலம் இந்த நாட்டிலே இருக்கிற பிரபலமான ஒரு பெண் பாடகி அவரை பேட்டி கண்டார் அவர் இஸ்லாத்தை தழுவிதன் பின்னால் இலங்கைக்கு வந்த சந்தர்ப்பம் அது முதலாவது சந்தர்ப்பம் அவரை பேட்டி கண்ட போது அவர் பொப்பிசை பாடுகிற ஒரு காட்சியை தான் முதலாவதாக காட்டினார்கள் ஆனால் அந்த பேட்டி அந்த இன்டர்வியூ முடிக்கிற போது அவர் குரானை ஓதி முடிக்கக்கூடிய வகையில் தான் அந்த பேட்டி முடிந்தது பொப்பிசை பாடலோடு ஆரம்பித்த யூசுப் இஸ்லாத்துடைய பயணம் குரானிலே போய் முடிகிறது சூரத் என்ற சூறாதான் யூசுப் இஸ்லாத்தை இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்தது முகமது அசத் ஒரு யூதராக இருந்தவர் சூரத்து அத்தாத்தூர் அல்ஹாக்கு முத்தாத்துர் என்ற சூறாவை எதேச்சையாக ஓதுகிறார் படிக்கிறார் விளங்குகிறார் அதன் விளைவு இஸ்லாத்தை தழுகிறார் என்பது மாத்திரமல்ல இன்று ஆங்கில மொழியிலே இருக்கிற ஹுரானுக்கான மொழிபெயர்ப்புகளில் குரானுக்கான கொமன்ட்ரி விளக்க உரைகளில் அது சிறந்த ஒரு விளக்கு உரையாக முகமது அசதுடைய அந்த விளக்கு உரை இருக்கிறது புத்தகத்தோடு குரானுக்கான அற்புதமான விளக்கு உரையை தந்திருக்கிறார் இந்த முகமது அசத் இவர் ஒரு யூதராக இருந்தவர் குரான் தான் அவர்களே மிகப்பெரிய தாக்கத்தை மாற்றத்தை ஏற்படுத்தியது இப்படி உலக வரலாற்றிலே ஆயிரம் ஆயிரம் இல்லை லட்சோ லட்சம் மனிதர்களை இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்து என்று சொன்னால் குரானுடைய சில வசனங்கள் தான் குரானுடைய இந்த குரானுடைய நோக்கங்களை சொல்லும் செய்திகளை எந்த அளவு தூரம் நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம் இந்த நாட்டிலே வாழ்கிற மக்களுக்கு குரான் சொல்கிற செய்திகளை சொல்லக்கூடிய அளவுக்கு குரானை எந்த தூரம் படித்து உலகிலே நூற்று கோடி முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் ஐநூற்று நாற்பது கோடி மக்கள் இந்த குரானை அறியாதவர்கள் அல்லாவுடைய கலாமை விளங்காதவர்கள் இந்த குரானையும் இந்த சுண்ணாவையும் இந்த அல்லாவையும் இந்த ரசூலையும் அறிமுகப்படுத்துகிற இவ்வளவு பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது எனவே குரானை நாங்கள் முதலாவதாக படிக்க வேண்டும் எங்களது பிள்ளைகளுக்கு ஜப்பான் மொழி படிக்க முடியும் ஆறு மாதத்தில் படிக்கிறார்கள் பிரெஞ்சு மொழியை ஆறு மாதத்தில் படிக்கிறார்கள் உலகத்துள்ள எல்லா மொழிகளையும் படிக்கிறார்கள் ஆனால் அரபு மொழியை மாத்திரம் படிக்க முடியாது கஷ்டமான மொழி ஆங்கிலம் படிக்கிறார்கள் சிங்களம் படிக்கிறார்கள் ஜெர்மன் மொழி படிக்கிறார்கள் பிரெஞ்சு மொழி படிக்கிறார்கள் ஜப்பான் மொழி படிக்கிறார்கள் பேசுகிறார்கள் மொசாம்பிக் போய் மொசாம்பிக் மொழியில் பேசுகிறார்கள் எல்லா மொழிகளும் பேசுகிறார்கள் எல்லா மொழிகளையும் படிக்க வேண்டிய பிசினஸுக்காக உழைப்புக்காக வருமானத்துக்காக அல்லாவுடைய கலாம் அல் விளங்க வேண்டும் என்பதற்காக ஏன் அரபு மொழியை படிக்க முடியாது இந்த நாட்டிலே இருக்கிற மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட இந்த மத்திரிகளிலே ஏன் அரபு மொழி பாடம் நடத்தப்படக்கூடாது பிறகு பயன் இருப்பது போல இசாவுக்கு பிறகு பயன் இருப்பது போல தராவுக்கு பிறகு பயன் இருப்பது போல பயான் ரேடியோ திறந்தா பயான் திறந்தா பயான் எங்கு போனாலும் பயான் கண்டிப்பாக பயான்கள் நடக்க வேண்டும் நானும் இப்போது பயன் தான் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் ஆனால் உருப்படியான வேறு சில விஷயங்களும் நடக்க வேண்டும் ஏன் எமது மசீதிகளில் அரபு பாடம் பாடம் கூடாது முதியோர் கல்வி அதாவது யூகே ஒரு சட்டம் போட்டிருக்கிறார்கள் இங்கிலாந்திலே ஒரு சட்டம் அங்கு பிஆர் அதாவது பெர்மனன்ட் ரெசிடென்சி எடுக்க வேண்டும் என்றால் இந்த வயசுல இருந்தாலும் பரவாயில்ல இங்கிலீஷ் கோர்ஸ் செஞ்சு இங்கிலீஷ் புலமை பெறணும் இந்த அறுபது வயசு எழுபது வயசு ஆக்கெல்லாம் போய் படிக்கிறாங்க இங்கிலீஷ் படிக்கிறாங்க நான் போன நேரம் இந்தியாவை சேர்ந்த ஒரு அதர ஒரு ஆலயம் அவருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது வயசுக்கு மேல அவர் கால சொல்றாரு நான் கொஞ்சம் கிளாஸ் போகணும் என்ன கிளாஸ் கேட்டு இங்கிலீஷ் கிளாஸ் உங்களுக்கு என்னத்துக்கு இப்ப இங்கிலீஷ் கிளாஸ் இல்லாட்டி பி தர மாட்டான் சார் இங்கிலீஷ் கிளாஸுக்கு போறேன் உலகத்துல பிஆர்சன் அருக்குறான இவனங்களுக்கு அரபு மொழியை படிக்க நாங்க தயாரில்லை அதற்கு மட்டும்தான் உலமாக்கலுக்கு மட்டும்தான் அரபு என்ற நிலைமையை வச்சு கொண்டிருக்கிறோம் ஏன் இந்த அரபு மொழி எமது வீட்டு மொழியாக மாறக்கூடாது ஏன் எமது தாய்மொழியாக மாறக்கூடாது குறைந்த பட்சம் ஆங்கிலம் படித்திருப்பது போல சிங்களம் படித்திருப்பது போல அரபு மொழி படிச்ச ஒரு சமூகமாக நாமே மாறக்கூடாது இந்த மசிதிகள் கூடாவும் மக்தபர்களுக்கு கூடவும் நாம் ப்ரமோட் பண்ணக்கூடாது அதற்கான வழிவகை செய்யக்கூடாது மறுபக்கம் அழகான உளமாக்கள் தகுதியானவர்கள் ஏழு வருடங்கள் எட்டு வருடங்கள் படித்தவர்கள் தான் இந்த உளமாக்கல் இவர்களுக்கு குறிப்பாக காலத்திலே குரானுடைய பல சூறாக்களுக்கான விளக்க உரைகளை நாம் நடத்தலாம் அதற்குடாக அல்லாவுடைய கலாமை உணர்ச்சி பூர்வமாக தாக்கமிக்கத்திலே ஓதுவதற்கும் படிப்பதற்கும் நாம் ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி எனவே அதிகமான கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் ஒரு பகார் நீங்கள் எல்லோரும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் எல்லோரும் மிகவும் பிசியாக இருக்கக்கூடியவர்கள் சுபான் மத்தியிலே நீங்கள் இப்படியான ஒரு நேரத்திலே மிகவும் பொறுமையாக இருந்து இங்கு பகிரப்படக்கூடிய கருத்துக்களை கேட்கிறீர்கள் தொடர்ந்து பயான்கள் நடந்த வண்ணம் இருக்கின்றன முக்கியமான உலமாக்கள் வருகிறார்கள் பயனுள்ள கருத்துக்களை உங்களோடு கொள்கிறார்கள் நானும் இந்த ரமதானுடைய காலத்திலே இந்த குரானிய மாதம் என்ற வகையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பிய செய்தி மெசேஜ் ஒன்றே ஒன்றுதான் அல்லாவுடைய கலாமோட எங்களுக்கு இறுக்கமான தொடர்பு இருக்கிறது நெருக்கமான தொடர்பு இருக்கிறது அதை இரவெல்லாம் பகலெல்லாம் ஓதுகிறோம் கல்விக் குளிர கண்குளிர ஓதுகிறோம் அதே நேரத்திலே குரானினால் நாங்கள் தாக்கம் பெற குரான் நமது உள்ளத்திலே மாற்றத்தை ஏற்படுத்த தாக்கத்தை ஏற்படுத்த இந்த குரானுடைய கருத்துக்களை விளங்குவதற்கான முயற்சிகளை செய்வோம் குரானிலே மூணு பகுதிகள் இருக்கின்றன ஒரு பகுதி எல்லோரும் விளங்கக்கூடிய பகுதி இன்னொரு பகுதி இருக்கிறது சட்டம் சார்ந்த பகுதி அது சரியா சார்ந்த அறிஞர்கள் தான் விளக்கம் சொல்ல வேண்டும் மூன்றாவது ஒரு பகுதி இருக்கிறது அவற்றுடைய கருத்துக்களை எல்லாம் மாத்திரமே நன்கு அறிந்தவன் இங்கு நான் சொல்கிற பகுதி சாதாரண எங்களைப் போன்ற உங்களை போன்ற பொதுமக்களும் பார்த்து விளங்கக்கூடிய ஒரு பகுதி அல் குரானிலே இருக்கிறது எனவே தகுதியான உளமாக்களைக் கொண்டு அறிஞர்களை கொண்டு முப்பத்திர்களை கொண்டு தப்சீர்கள் மூலமாக ஏனைய அமைப்புகளிலே அல்லாவுடைய கலமான அல் குரானை விளங்கி ஓதுவதற்கு நாம் முன்வர வேண்டும் அதற்கு மசிதிகள் ஒழுங்கு மசிதிகள் தேவையான ஒழுங்குகளை செய்ய வேண்டும் இன்ஷா அல்லா அடுத்த ரமலானிலே இந்த பள்ளிவாசினுடைய ட்ரஸ்டி உண்மையில் மிகவும் உற்சாகமானவர்கள் ஊக்கம் நல்ல அறிவுள்ளவர்கள் பின்புலம் இந்த மக்களுக்கு நல்ல தெளிவுகளை கொடுக்க வேண்டும் என்பதில் ஈடுபாடு உள்ளவர்கள் எதிர்காலங்களிலே விளக்க வகுப்புகளையும் மசிதிகள் ஏற்பாடு செய்வது மிக பொருத்தமானது கொழும்பிலே வருகிற மாற்றம் ஒரு நாட்டிலே வரக்கூடிய மாற்றமாக இருக்கும் மக்கள் இங்கு வருவார்கள் பல திசைகள் இருந்து வருவார்கள் குரான் விளக்கத்தை கேட்பார்கள் அதனால் தாக்கமடைந்து கொழும்பிலே டேம் இந்த பள்ளிவாசலே அற்புதமான சப்தீர் வகுப்பு நடக்கிறது எமது ஊரிலும் உலமாக்களை வைத்து நாம் ஆரம்பிப்போம் என்று அவர்கள் தூண்டப்படுவார்கள் எனவே இந்த வகையிலே அது ஒரு நல்ல மாற்றமாக நல்ல ஒரு கல்ச்சராக நல்ல ஒரு சுண்ணாவாக மாறும் என்ற வகையில்தான் இந்த செய்தியை நான் பகிர்ந்து கொண்டேன் இதை விட அதிகமாக பேச வேண்டிய தேவை இருக்காது சுருக்கமாக எனது பயானை முடித்துக்கொள்வது பொருத்தமாக நினைக்கிறேன் எனக்கு மற்றொரு பயணமும் இருக்கிறது அல்லாஹ் கபூர் செய்வானாக அல்லாவுடைய கலா இரவெல்லாம் பகலெல்லாம் ஓதுகின்ற பாக்கியத்தை நமக்கு தந்த அல்வானாக கலாமை விளங்கக்கூடிய அல்லாவுடைய கருத்துக்களை உள்வாங்க கூடிய அல்லாஹ் சுபானு நமக்கு தந்த அல் குறிவானாக கலாமை அனைத்து மக்களோடும் பகிர்ந்து கொள்வதற்கு அதன் கருத்துக்களை போதனைகளை அடுத்த மனிதர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் சுபானு நம் அனைவருக்கும் தந்தால் புரிவானாக